ஒருமுறை என்னிடம் ஒரு பெண் வந்தால் யாசகம் கேட்ட அந்த பெண்ணுடன் இரண்டு பெண் குழந்தைகள் ஒரே ஒரு பேரி தன் படத்தை தவிர என்னிடம் வேறு இல்லை அதையே அவர்களுக்கு கொடுத்தேன் தன் இரண்டு பெண்களுக்கும் அதை பிரித்து கொடுத்தாள் அதை அவள் சாப்பிடவில்லை பின்பு எழுந்து போய்விட்டாள் எங்களிடம் நபிசுல்லாஹு அலிஹிவசம் அவர்கள் கூறினேன் அப்போது இருந்து எதன் மூலமேனும் ஒருவர் அவர்களிடம் நடந்து கொண்டால் அவருக்கு நரகத்திற்கு அவர்கள் தடையாக இருப்பர் அதாவது சொர்க்கம் செல்வர் என்று கூறினார்கள் நான்கு ஒன்று முஸ்லிம் 2.6.2.9